பெரிய புராண தொடர் பொழிவு பதிமூணு தலைப்பு அமர்நீதி நாயனார் நிகழ்த்துபவர் தொல்காப்பிய செல்வர் பண்டித வித்வான் சித்தாந்த நன்மணி தொல்காப்பிய செல்வர் சீர்மிகு முனைவர் கு சுந்தரமூர்த்தி எம்ஏ பிஹெச்டி அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தர்மபுரம் இறைமுடைய திருவுள்ளை திரும்பிய கொண்டு நம்முடைய திருமணி குன்றில் கிருத்தனகிரி என்பதை ரொம்ப அருமையாக திருமணி குன்று என்று அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அந்த குன்றில் வீட்டிருந்த விழுகின்ற பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அந்த பெருமானுடைய திருவுருளையே திளைத்து தேய்க்க நிற்கும் நம்முடைய தவ திரு சுவாமியுடைய திருவடிகளுக்கு நம்முடைய வணக்கம் கூறி இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி திருவண்ணாமலையில் இருந்து இந்த பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி திருவண்ணாமலையில் இருந்து கூறி ஆற்காட்டு பெருமக்களாக நல்ல இலக்கிய ரசிகராக ஐயன் தம்பி வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி என் தம்பி வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம் திருமாவளைய திருவுருளினாலே இந்த பைந்தமிழ் மந்தம் என்ற ஒன்றைகளில் முறையாக வருகின்ற பொழுது பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் பெரும் வாய்ப்பாக அவர்கள் ஒன்று இலக்கணம் இரண்டு ஒன்று பன்னிருப்பது இப்படி இந்த மூன்று தலைப்புகளையும் என்ன வேண்டும் திங்கள்தோறும் என்று அவர்கள் திருவிழம் பற்றி இதை நிகழ்த்துவதற்கும் அதை அடியை பணி கொண்டதற்கும் நான் மிகுந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அமரநீதியார் நான் மிகுந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதை அடியணி பணி கொண்டதற்கும் நான் பற்றி இதை நிகழ்த்துவதற்கும் அதை அடியேணி பணிகொன்றதற்கும் நான் மிகுந்த இப்பொழுது அமர்நீதியார் என்ற அமைப்பிலே தலைப்பிலே நாம் சிலவற்றை எண்ண இருக்கிறோம் நம்முடைய வரவேற்புரை வழங்கிய அருமி தம்பி அவர்கள் நம்முடைய ஜோதியர்களுடைய மகன் என்று தெரிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அமர்நீதியார் என்ற பகுதிக்கு நாம் வருகிறோம் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் பெருமானிடத்தில் தம்முடைய அடிமை தொண்டை செய்து அதை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் பிரியபுராணத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பெருமையே நாம் அடிக்கடி எண்ணுவது அவரவர்களும் தாம் தாம் தனக்குன்று ஒரு ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற போது தனக்கு எது இயலுமோ அதுதான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் ஆனால் அந்த இயலுகின்ற ஒன்றை தேர்ந்தெடுத்த பிறகு சிறிதும் பின்வாங்க மாட்டார்கள் ஒரு பெருமை அதனால்தான் அவர்கள் நாயன்மாரலாக பெரிய அறிவர்களாக ஆனார் செயற்கறைய செய்வார் என்று சொல்வது செயற்கது என்றால் என்ன என்றால் ஏதோ மற்றவர்கள் செய்ய முடியாத ஒன்றை செய்தது என்பது அல்ல தாம் தேர்ந்தெடுத்துக் ஒன்றை தவறாமல் செய்வதற்கு அதுதான் செயற்கறியது ஓடு கொடுப்பது ஒருவர் இது மாதிரி கோவனம் கொடுப்பது ஒருவர் அடியாருக்கு உணவளிப்பது ஒருவர் இறைவனுக்கு பூமாலை தொடுத்து சாத்துவது ஒருவர் இப்படி ஒவ்வொருவர் தத்தபக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணியை எடுத்துக்கொண்டாங்க ஆனா அந்த பணிக்கு பின்னால் எந்தவித ஊறுபாடு வந்தாலும் உயிரே சென்றாலும் கூட அந்த பணியை நிலைப்படுத்தி இதுதான் அவற்றிருந்த பெரிய ஆற்றல் முழுமையாக இறைவனுடைய திருவுருளை துணை கொண்டவர் அதுதான் அவர்களுக்கு இருக்கிற அமைப்பே திருவுருள் துணை கொண்டு அந்த எடுத்துக்கொண்ட பணியை தொடர்ந்து செய்கின்ற பாங்குதான் அறுபத்தி மூன்று நாயன்மார திருமக்கு அமைந்து அந்த வகையிலே அமர் என்ற ஒரு அருமையான பெரிய பற்றிவா நினைவுள்கிறோம் நம்முடைய பெரிய புராணத்தில் முதல் அமைப்பு தில்லைவாடந்தனும் அடி ஆர்க்கும் அடியேன் என்று சொல்கின்ற இறைவணக்கம் பாடிய ஐயா அவர்கள் ஒரு பாடலை எல்லோரும் சொல்கிற பாடல்தான் என்றாலும் சொன்னார்கள் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாக என்ற அருமையான பாடல் அந்த பாடலை எடுத்து பார்த்தோம் சொன்னோம்னா ஒரு நினைப்பு வந்து ஒளிவடிவமாக இருக்கும் இவர்கள் எதோ கற்பனை செய்து இப்படித்தான் ஜோதி இருக்கும் இப்படித்தான் ஒளி இருக்கும் என்று கருதினால் அதற்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான் எனவே மனித எல்லையிலே தாம் தாம் செய்கின்ற கற்பனைகளுக்கெல்லாம் கடந்த ஜோதியாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஜோதிதான் அவன் தன்னுடைய கருணையினாலே உயிரளுக்கு அருள் செய்கிறான் கருணையே வடிவமாக என்று சொல்றேன் அருமையான செயற்கலார் வாக்கு பன்னிரண்டாம் நூற்றாண்டு வள்ளலார் இந்த தொடர் தான் அவருக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை கற்பனை கடந்த ஜோதி அது அருட்பெருஞ்சோதி கருணையே வடிவமாக தனிப்பெரும் கருணை ஆகவே தம்முடைய எல்லாம் அந்த பேரு எப்படிப்பட்டது கேட்ட அருள் ஜோதி பெருஞ்சோதி அது கற்பனை கடந்த ஜோதி அப்படிப்பட்ட ஜோதி இந்த ஆன்மா அடைய முடியும் அவர் கருணையே வடிவமாக இருந்து பலவற்றை செய்கிறார் கருணை இந்த தனிப்பெரும் கருணை தன்னந்தனியாக செய்கிற கருணை அர்த்தம் ஒப்பற்ற அர்த்தம் ஒப்பற்ற கருணை பெருங்கருணை அந்த கருணைக்கு இலக்காக வேற யாரும் செய்ய முடியாது வாழ்நாளில் எல்லாம் ஒரு எல்லையில் நின்று ரொம்ப அருமையாக தமக்கன்ற ஒரு நிறுவனம் தமக்கன்ற ஒரு கொடி தமக்கன்ற ஒரு சித்தி வளாகம் என்றெல்லாம் வைத்துக் பின்னால் பேசினார்கள் ஆனாலும் அவர்கள் அவர்களை பின்பற்றவில்லை எப்படி செய்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் வாடையடி வாடகை என வந்ததற்கு மறைவில் யான்வன் அன்று என்ன தன்னை உழப்படுத்தவர் என்று சொல்லிக் கொள்ள வாழையடி வாழை என வந்ததற்கு மறைவிலில் யானொருவன் அன்று இந்த ஏழைப்படும் பார் உனக்கு என்றெல்லாம் சொல்கிறார் எனவே வழி வழியாக வந்து அருட்பெருமக்களுடைய கூட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பேசினாரே தவிர பிரித்துக்கொண்டு பேசல அவருடைய வாக்கம் அதற்கு முன்னோடியாக இருக்கிற சேக்கிழாருடைய வாக்கம் நாம் இப்பொழுது நினைப்பதற்கு ஏதுவாக நம்முடைய கடல் உணக்கத்தை பாடினார்கள் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாக தனிப்பூ என்றெல்லாம் சொல்கிற அருமைப்பாட்டை நினைவுபடுத்தினார்கள் எனவே இப்பொழுது அமர்நீதியாருக்கு வருவோம் அமரநீதியாரை பற்றி சுந்தரமூர் சுவாமிகள் ஒரு தொடர் முதல்ல சொன்னார் அது திருத்தொண்ட தொகை அதன் நம்பியாண்டார் நம்பிகள் அந்த ஒரு வரியை வைத்துக் அவரை பற்றிய வரலாற்றை சுருக்கி தந்தார் அது நம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி வழிநூல் மாதிரி இனி அந்த இரண்டும் தனக்கு முன்னோடியாக அதற்கு மேலாக நடராஜ பெருமான் திருக்கு முழுமையாக நிலை பெற தேக்கடார் பெருமான் எழுதினார் அதனால் அது தொகை அடுத்தது வகை அடுத்தது விதி என்பதாக அமைந்த அருமையான ஒரு பெருநூல் நம்முடைய பெரிய புராணம் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இன்னைக்கு வரைக்கும் ஏழு ஒரு பெருப்பியம் ப்தாப்பியம் இன்றைய வரைக்கும் தோன்றல அப்படிப்பட்ட ஒரு தனி நிலையில் அருமையான காப்பியத்தை மாண்பு மிக அமைச்சராகவும் இருந்து கொண்டு அதே நிலையில் மிகுந்த பேரழிவு திறனோடு கூட பக்தி சுவையை ரொம்ப அருமையாக கலந்து செய்த அருமையான காப்பியம் இந்த காப்பியம் என்பதை நாம் நினைவு கொள்ளாமல் இருக்க முடியாது அதில் அமீர்நீதியாரை பற்றி நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் சொன்ன ஒரு தொடர் இல்ல ஒரே ஒரு தொடர்ல சொன்னார் அங்க சொன்னது திருவாரூர் திருவாரூர் பெருமானுடைய திருவுருள சொல்லப்பட்டது அல்லீமன் முல்ல எந்தார் அமர் நீதிக்கு அடியே அமர்மார்கள் அணிந்த அடியவருக்கு அடியு இந்த ஒருவருக்கு தான் கூட தெரியும் ஆனால் அணிந்த மாலையை குறிப்பிட்டு ஒரு அடிவரை அறிமுகப்படுத்தியது இந்த ஒரே ஒருவன் ஒருவன் ஒருவன் காண்க அமர்நீதியான உடையிருக்கும் அந்த முல்லை மலர் ஆய மாலை அணிந்த அமர்நீதியாருக்கு அடியேன் என்று சொன்னார் அது என்னது வந்து இப்ப அமர்நீதியாருடைய காலம் எப்படி சொல்ல தெரியல ஞானசம்பந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு என்று சொல்வது போல போலீதியும் எப்படி சொல்லுகிறார் இவர் பார்த்தாரா பக்தி மான் கேட்கறது வேற ஆளாரா அருமையா இருக்கு சொல்லுவாங்க இந்த ஆராய்ச்சியாளர் நுழை நுழைவே வேற இல்லவா ஐயா இவர் எத்தனை நூற்றாண்டு அவர் எந்த நூற்றாண்டு அப்படிப்பட்ட முன்னே இருந்த பெரியவரை பற்றி இந்த முல்லை மாலை அணிந்திருக்கும் சொல்லுகிறாரே எப்படி சொல்ல முடியும் என்று ஒருவன் கேட்ட ஒரு கால இல்லையில நாமெல்லாம் இருந்த காலமே கிடையாது அப்படி இருந்தது வெளியில போறோமோ மாலையை போட்டு வெளியில போயிருக்கிறோம் நாம போயிருப்போம் புல்லாயி புடாய் புலுவாய் மரமாகி இப்படி எல்லாம் படிப்படியா வந்தால்தான் அதனால எப்படி எல்லாம் சங்க காலத்தில் இருந்தமோ இப்போ அப்படியே வளர்ச்சியில இருதாண்டு நினைத்து ஒரு ஞானம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆகவே ஒவ்வொரு நாளும் எப்படி தலை செய்ட்டு ஒரு சட்டப்பட்டுதான் வெளியில போறமோ போல அந்த காலத்துல தலை செய்ய எல்லாம் குடிமையும் அதனால வந்து ஒரு மாலைய போட்டுப்போம் ஆனா அந்த மாலை ஒரு வேற்றுமை உடையதாக இருந்தது என்ன வேற்றுமை வணிகர் அந்த இனம் ரொம்ப காலத்துக்கு முன்னே தோன்றது இருக்கு இனம் இந்த நான்கு இனங்களும் எப்படியோ தனக்கண்டு மாலை வைத்துக் கொண்டிருந்தது முல்லை மாலை அணிந்திருப்பார் நம்முடைய அமர் நீதியார் வணிகர் மரபு ஆதலால் எனவே ஒரு பற்றி ஒரு விதமா சொல்லணும் அது இவர் சொல்லுகின்ற பொழுது திரு இப்படி உந்தி இருக்குது வணிக மரபில் தோன்றியவர் எனவே முல்லை மாலை அணிந்த நம்முடைய அமர் நீதி யாருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வைத்தார் ரொம்ப அருமையானது இனிமேல் அல்லிமன் முல்லை அமர் நீதி என்று சொன்ன அமர் நீதி என்று சொன்ன இந்த பெயரை பத்தியே தனித்த முறையில் ஒரு ஆய்வெல்லாம் கூட செய்யலாம் இப்பொழுது நாம் படிக்கிற பெயர் அவருடைய தாய் தந்தையர் வச்ச பெயரா அல்லது பின்னே வந்த காரண பெயரா என்று ஒரு அப்படியே ஆய்வு பண்ணினா பல பெயர்கள் என்னன்னு கேட்டீங்க இருக்கு இப்ப இந்த பெயர் அமர் இயல்பா அப்பா வைத்திருக்க வேண்டும் வைத்திருக்க கூடும் அது சொல்ல முடியாது சொல்ல முடியாது பிறகு திருநாவுக்கரசர் பெயர் வந்தது தீஞான சம்பந்தருக்கு ஞான சம்பந்தர் பெயர் குளத்தங்கரையில் வந்தது அதுக்கு முன்ன மூணு வயசு வரைக்கும் எந்த பெயர் சூட்டி தெரியாது தெரியாது ஆமா என்ன ஏனென்றால் சேக்கலா பெருமான் குளத்தங்கரிலே அம்மை இந்த ஞானத்தை கலந்து கொடுத்த பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொல்றார் ஞான சம்பந்தராக ஆயினார் என்கிறார் எனவே அதுக்கு முன்ன ரெண்டரை வயசு வரைக்கும் ரெண்டாவது அந்த மூணு வயசு வரைக்கும் என்ன அப்பா அம்மா எந்த பெயர்ல கூப்பிட்டாங்களோ தெரியல தெரியவே இல்லை ஏற்பேரே தெரியல தெரியல இப்படி பல அமைப்பு அதிலே இந்த அமர்நீதியார் என்பது நாம் எப்படி இருக்கக்கூடும் என்றால் தாயந்தீர் வைத்த பெயராக இருக்கக்கூடும் ஆனால் அருமையான அமர்தல் மேல் தொல்காப்பியம் விரும்புதல் அர்த்தம் அமர்தல் என்ற பொருளுக்கு அப்போ அமர் நீதியார் என்றால் நீதி என்ற ஒன்றே இவரிடத்தில் விரும்பி அப்படிப்பட்ட பெயர் இந்த காலத்துல அந்த மாதிரி பெயர் வைக்கணும் இல்லாம போன காலத்துல இல்ல இப்படி பாருப்பா நீ மேலிருந்து கீழ் வரைக்குமே இல்லை அப்படி போட்டு அப்படி இருக்கிற காலத்தில் பாருங்க நீதி என்ற ஒன்று போய் பார்த்துதான் யாரிடத்தில் தங்கினால் நாம் அந்த நீதிங்கிறது செதையாமல் இருப்போம் என்று கேட்டா இது ஒரு பிள்ளை எங்கயோ பிறந்தது இந்த பிள்ளை இடத்தில் நம்ம தங்கணும்னா நீதிங்கிற ஒன்று நமக்கு அடிவில்லாமல் இருக்கும் என்று கருதி அப்படி அமர்ந்தது அமர் நீதி யார் என்று கம்பராமனத்தை வேடிக்கையா சொல்வோம் பேன நோற்றது மனைப்பிறவி பெண்ணை போல் நோட்டு உயர்ந்தது நங்கை தோண்டலான் கவிச்சக்கர்த்தி யாரும் தப்பு இல்ல ரெண்டாவது கருத்து சொல்றதுக்கு நானம் என்ற ஒன்று பார்த்துதான் யாரிடத்துல போய் தங்கினா நமக்கு அழிவில்லாம இருக்குன்னு பார்த்துதான் இப்படி யோசிச்சு பார்த்தது இந்த செய்தா அப்புறம் ஆட்டின்னு ஒரு அம்மா அந்த அம்மா போய் தங்கிட்டோம் அறிவில்லாம இருக்கலாம் என்று கருதி நாணம் என்ற ஒன்று அப்படி தங்கிச்சான் பேண நோற்றது மணி பிறவி என்று சொன்னார் அதுக்காக தவங்கடந்து அந்த அந்த நானம் என்ற போய் அங்கு போயிட்டான் தங்கிச்சான் அதுபோல இங்க நீதி என்ற ஒன்று தவம் கடந்து இவரிடத்தில் அமரநீதியார் என்று பெயர் வந்திருக்கலாம் இப்படி நம்ம நினைக்கலாம் இப்படிப்பட்ட அருமையான இந்த அரியவர் இப்பொழுது எங்கே தோன்றுகிறார் அப்படின்னா பழையாறை என்று சொல்லுகின்ற இடம் பழையாறை அது சோழ நாட்டில கும்பகோணத்துக்கு அண்மையிலே இருக்கிறது சோழ நாடு கும்பகோணம் என்று சொன்ன போதே சோழ நாட்டுக்கு ரெண்டு பெருமை யாரும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு நீர்வளம் இன்னொரு அரசியல் வளம் ரெண்டும் இல்லாம போயிட்டு போழிஞ்சு ரெண்டு வளமும் இல்லை ஒரு வளம் காவிரி காவிரி பாயும்படியான சோழ நாடு என்று சொல்லுவது அது தன்னுமிருந்து சொன்னாங்க இப்ப தலை குனிஞ்சு சொல்ல வேண்டியிருக்கு தண்ணி எங்க இருக்குது அதனால இங்க ஏதேன்னு தண்ணீர் பற்றி காவிரின்னு பேசினாலே அங்கே மீட்டிங் போட்டுறான் சரிங்களா ஏன் ஒன்று திரண்டு இனிமே தரக்கூடாது ஒரு சொட்டு கூட என்று எப்படி வரப்போ சிவஜீவை அடுத்தது அரசியல் வளம் கேட்கவே வேணாம் அது சொல்ல சொல்லி என்ன பயன் இருக்கு ஒண்ணும் இல்லைங்களா ரெண்டு ஆனால் நம்ம சோழ நாட்டுக்கு சொல்லுகின்ற பொழுது பொதுவாக ஒரு நாட்டுக்குன்னு சொல்லும் ரெண்டு வளம் ஒன்று நீர்வளம் என மக்கள் எல்லாரும் பின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாற்று உலகம் யாரால வழங்குது என்னால் வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்று சொன்னார் ஆகவே அந்த வானின்று உலகம் வழங்கி வருவதனால் வருகிற தண்ணீரை எப்பொழுதுமே பெற்றுக் நாடு பலமான நாடு மேலாக நல்ல செங்கோல் சிறப்பு மக்களுக்கு எந்தவித நலக்குறைவும் இல்லாமல் வளம் மிகுந்து காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு இந்த அரசியல் வளமும் நீர்வளமும் தான் எந்த நாட்டிற்கும் எந்த காலத்திலும் சொன்னார்கள் சொன்னார்கள் இறந்த காலமா போச்சு இனி அந்த இரண்டை குறித்து அறிவுப்படுத்துவதற்கு நமக்கு அருகதை இல்லை போயிட்டு சரி சீரில் நீடிய செம்பியர் பாருங்க எடுத்து சோழரை பத்தி சொன்னார் சீரில் நீடிய செம்பியர் இந்த சிறப்புகள் எல்லாவற்றிலும் பொருந்திய சோழர் அந்த சோழர்களுடைய ஆட்சியில உட்பட்டது இந்த இடம் சரி பொன்னின் நாட்டு அந்த அந்த அருமையான ஆட்சி சிறப்புல எது ரொம்ப மக்களுக்கு பயன்படுனா பொன்னி வான் பொய்ப்பினும் மலைத்தலைய கடற்காவிரி என்ற சங்கலிக்கியம் பாடிச்சு வான் பொய்ப்பினும் மழையே பன்னெண்டு ஆண்டு இருபது ஆண்டு பெய்யாவிட்டாலும் தான் பொய்யா காவிரி அந்த காவிரி எங்கே தொடங்குது மலைத்தலைய கடற்காவிரி மலையை தலையாக கொண்டு கடலை நுனியாக கொண்டு வாடுதான் அப்ப குடகுங்கிற மலையில தொடங்கி பூம்பு ஆறுங்கிற கடல்ல கொண்டு கலக்குதான் மலைத்தலைய கடற்காவி என்றெல்லாம் சொன்னான் ஊழி வைக்கும் பேருதவி ஒழியாய் வாடி காவேரி என்று சொன்னான் என்ன பண் பழம்பெருமையா போயிட்டு ஆகிய அந்த பொன்னியின் நாட்டு காரின் மேவிய களி அழி மலர்போரில் இந்த நல்ல அருமையான அரசியல் வளமும் நல்ல நீர்வளமும் இருப்பதனால ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு ஊர்களும் நல்ல சுற்றுப்புற சூழல் அருமையா இருந்து என்ன அருமையான சோலை அருமையான மரங்கள் எப்பொழுது இருக்கும் இந்த மரத்தை வெட்டுறது அந்த மரத்தை வெட்டுறது இந்த இதே வேலையா போறது கிடையாது இப்ப அது அடங்குச்சு இப்ப அண்மையில ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால அகில் மரமம் பொள்ளாச்சியில் வெற்றாங்களாம் அருமையா நரும்போய் தருகின்ற மரத்தை வெட்டி விட்டாங்கன்னு சந்தன கேட்டீங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லாம தான் எனவே மேவிய சூழ்ந்து நல்ல சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் ஆனா இயற்கையான நறுமணம் மிக்க காற்று வரும் மக்களுக்கு அதோடு கூட நல்ல மேகங்கள் அங்கங்க அப்படி தவழ்ந்து வருகின்ற பொழுது அந்த குடிந்த காற்று பட அருமையா மழை பெய்யும் அதற்காகத்தான் சோலைகள் நிரம்பெருந்தன அல்லவா ஆகவே அப்படிப்பட்ட சோலைகள் எல்லாம் சூழ்ந்து தேரின் மேவிய செடுமணி வீதிகள் சிறந்து ஊருக்கழகு சோலை தெருவுக்கழகு என்னன்னா நல்ல எப்பொழுது விடாமல் மாதந்தோறும் பெருமான் எழுந்தருளி வரணும் எழுந்தருளி வரணும் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இப்ப மற்ற நாள் எல்லாம் திருவிழா இல்லாதனால நாம் போய் கோவில் திருவிழா காலங்கள்ல பெருமான் எழுந்தருள்கிறோம் இன்னைக்கு என்ன வாங்கினா யானை வாங்கணும் என்ன குதிரை வாங்கணும் பஞ்சமூர்த்தி வருது அருமையா அந்த விடை வருகிறது என்று சொல்றோம் இன்னைக்கு புஷ்பல்லாங்க என்று சொல்றோம் கடைசியினால் தேர்ல வருது என்று சொல்றேன் இப்படி வீதிக்கு என்ன அடுகுன்னு கேட்டா இடைவிடாமல் நல்ல அருமையான மங்கள விழாக்கள் அதுவும் பெருமாள் எழுந்துருள்கிற விழாக்களாக சிறப்பு என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தேரின் மல்மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை இதுதான் எங்களுடைய பழையாறினகனுடைய சிறப்பு இங்கே சோழர்கள் ஒரு காலத்தில் இருந்து அதை தலைநகராக கொண்டு கூட அரசாண்டு இருக்கிறாங்க இப்ப ஒண்ணுமே இல்ல கும்பலம் பகுதிகழையாறை என்பது பழையாறை வடைதளி என்று அங்கதான் அப்பர் சுவாமிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்ட இடம் உண்ணாவிரதம் அவர் காலத்தில் அங்க வந்திருக்கிறார் வந்தா ஒரு கோவில் அந்த கோவில் வந்து இவங்க என்னன்னு சமணியே மரங்கரம் என்னன்னு சூழ்ந்து போய் அந்த கோவில் இருக்கணும் தெரியாம ஆக்கியிருக்கிறாங்க இவர் இப்படியே வந்தார் வயசானவர வயசானவர் ஆனாலும் கூட ரொம்ப கூர்மையான அந்த கண்ணோட்டம் உடையவர் கோவில் சுத்தி மரம் சூழ்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்திருக்காரு பார்த்தா இங்கே ஒரு கோவில் பெருமாட்டம் இருக்கிற கோவில் வேற ஒண்ணும் செய்யல இந்த கோவில் மீண்டும் திறந்து வழிபாடு செய்யற வரைக்கும் நான் உண்ணமாட்டேன் உண்ணாவிரதத்துக்கு முன்னோடியார் நமக்கு இப்ப தெரிஞ்ச வரைக்கும் அப்ப சுவாமியில்தான் பெரும்பாலும் அறிவாளி ஆகிறது பெரிய திருவள்ளுவர் உண்ணாவிரதத்தினுடைய தந்தை யாருன்னு கேட்டா காந்தியடிகள் அவரையும் மறந்துட்டோம் அவரையாவது ஞாபகம் வச்சிருக்கோமா கிடையாது பலரடியே உண்ணாமல் இருப்பது அவ்வளவுதானே தவிர சைட்ல பின்னால் அது பாட்டு பூரிக்கலங்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுன்னு அர்த்தம் அது அதுக்கு அர்த்தம் அத்தமையே வேறு அகராணியும் வேறு தான் அந்த அந்த பொருளே போன காலம் அதனால அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருந்தாராம் உடனே அந்த சோழ பேர்தனுக்கு தெரிய வந்தது அங்கிருந்து வந்தான் என்ன என்று சொன்னார் அகற்றி அந்த கோவிலுக்கு வழிபாடு அதன் பிறகுதான் அப்படிப்பட்ட அருமையாண்டம் என்ற ஊரிலே வாழ்ந்தவர் அவர் எந்த மரபு மண்ணும் அப்படி வணிக வணிகர் இங்கே விரி விரிநூல் வணிகர் என்று அறிவுப்படுத்தியது ஆனா தொகை நூல் அல்லிமன் முல்லை அந்த அமர் நீதி கடியேன் என்று சொல்லி வருதா தொகை நூல் ஒன்றை அறிமுகப்படுத்தியது மரபை அறிமுக பொண்ணும் முத்தும் நன்மணிகாலும் பூந்துயில் முதலா என்னும் உள்ள நபர் வளர்த்தியல் அந்நிலை கண்மிக்க அவர் அமர்நீதி என்பார் என்னையா வணிகர்னா ஏதேனும் ஒண்ணு வெறும் அறுவைணிகம் மட்டுமல்ல அறுவைணிகம் கோபால் வந்து பொன் வாணிகர் அருமையான தமிழ் பேர்ல இருக்குது அது போல ஜவுளி கடைங்குற அறுவை வாணிகம் சொல்லணும் அருவையா நினைக்கிறான் அறுக்கிறது உண்மை அறுக்கறது ஆமா நீளமா நெய்துட்டு நீ என்ன பண்ற எட்டு பழமாவோ நாலு பழமாவோ அல்ல துண்டாவோ அறுவை நீ செய்யறதுக்கு நாங்க பேர்ப்ப அவலமா நீ வேற மாத சொல்லு விட்டுது வேண்டுகையில் நீங்க என்ன பண்றீங்க அறுத்து செய்யவே அறுவை துணிங்கிறது அப்படித்தான் துணிக்கப்படுவது துணி துணித்தல் என்று சொல்றது நம்ம துணிங்கிறது அதை பத்தி பரவாயில்ல ஏன்னா இல்லை அருவின்னு சொன்னா போச்சு அங்க வருவோம் அல்ல அறுவை துணி என்பதெல்லாம் காரணப்பெயர்களாக அமைந்த உண்டு துணிக்கப்படுதலின் துணி என்று இப்படி எல்லாம் இங்க இவர் என்னன்னு கேட்டா எல்லா பொருளும் வாணிகம் செய்யறாராம் பொன்னும் முத்தும் நன்மாணிகளும் பூந்துகில் முதலா இந்த அறுவை வாணிகமும் உண்டு ஏனைய மணிகள் மற்றவையெல்லாம் வாணிகம் உண்டு எல்லாவற்றிலும் எங்கெங்கெல்லாம் எவை நிரம்ப கிடைக்கின்றனவோ அல்லது கொஞ்சம் பொருள் குறைவாக கிடைக்கின்றதோ அவற்றை எல்லாம் எடுத்துவாங்க இங்க இவையெல்லாம் நிரம்ப இருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் இல்லா இடங்களுக்கு அனுப்புவார் அவரு பெரிய தொண்டு அல்லவாண்கிறது தாம் வாழ்கின்ற ரூபா மட்டுமல்ல நாட்டுக்கு செய்கிற தொண்டும் அதன் வாயிலாக பெறுகிற ஊதியம் அப்படித்தான் அது போல உழவர்கள் தான் ஏதோ நெல் சமையல் பண்றாங்க உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்று சொன்னாரு ஏன் அகுதாற்றாத எழுவாரை எல்லாம் பொறுத்து அதுக்கு எதி இல்லாம நம்ம இருக்கிற ஆளெல்லாம் ஆயிரம் வாங்கி ரெண்டாயிரம் வாங்கி பத்தாயிரம் வாங்கினா கூட அரிசி ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் அது நாட்டினுடைய வளத்துக்கும் ஏறுதா இருக்கு அது இந்த வணிகராக இருந்து இப்படிப்பட்ட எல்லா பொருளையும் வணிகரார்கள் அவருடைய பெயர் அந்நிலை கண்மிக்கவர் அமர்நீதியார் என்பார் அவர் பெயர் அமர் நீதியார் பெயர் என்று சொன்னார் நம்ம நீதி நடுநிலை சொல்லுகின்ற பொழுது கூட திருவள்ளுவர் ரெண்டு பேருக்கு தனியா சொன்னார் பொதுவா சொன்னார் நடுநு தெரிஞ்சு எங்க பெற கூடாதுன்னு வச்சார் திருவள்ளுவர் இந்த வாணியம் செய்யும் போது நடுநிலை போடும் ஏதேனும் நெல்ல வாங்குற காலத்துல படி பெருசா இருக்கும் கொடுக்கிற காலத்தில் சின்னதாக போடும் வாங்கறதுக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு ஒன்று அப்படித்தான் அப்படியெல்லாம் ஆகிடும் அதனால ஒன்று பார்த்தார் வாணியம் செய்வார்க்கும் வாணிகம் நீங்க வானர் நீங்க எல்லாம் வாணியம் தானே ஆமா உங்களுக்கு ஒரு மேற்கொண்டு ஒரு ஊதியமான ஒரு வாணிகம் நான் சொல்லுகிறேன் என்னன்னர் பேணி பிறவும் தமபோல் செய்யும் உன் சொத்துல எவ்ளோ நாட்டம் இருக்குது உனக்கு எவ்வளவு வருவாயில்ல உனக்கு எவ்வளவு கவனம் இருக்குது அது போல தானே பிரத்தியான் சொத்து பிரத்யான் வருவாயும் எதிர்பார்ப்பாப்பா அதனால நீ கொடுக்கறதும் சரி வாங்கறது சரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சங்கலிக்கலாம் இது கொஞ்சம் பீகச்சடி ஸ்டாண்டர்ட் எது வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் பேடி பிறவும் தம போல் இருக்குது விலங்குல சார் கொஞ்சம் வாங்க பிளஸ் கூட வேணாம் டென்த்துக்கு வந்து சொல்லுங்க கொடுப்பதும் மிக கொள்ளாதுவும்ி கொ வாங்காமல்ணிகம் என்று எங்கள் திருவள்ளுவர் சொன்னார் அப்ப திருவள்ளுவர் சொன்னதற்கு சங்கலிக்குமே உரையாயிருக்கும் இப்படி எல்லாம் இருக்கு எனவே அப்படிப்பட்ட அருமையான வாணிகம் செய்தவராம் இவர் இன்னொருவர் இந்த வாணிகருக்கு ஒன்னு நீதியை இந்த நடனமே சொன்னார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடா சான்றோர்கனி ஊராட்சி மன்றம் நகராட்சி நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களுக்கு ஒரு தனியாப்பா நீங்க நடுமையா இருக்கணும் பாருசு மாதிரி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்கனிமே சொன்ன ஆகவே இவர் ரொம்ப அருமையாக அந்த மாதிரி நல்ல வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் என்பது போல அருமையான வாணிகம் செய்து வந்தவர் சரி இவர் என்ன செய்ய முடியும் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்னு பார்ப்பான் அவை எல்லாரும் போல நல்ல ஒரு ஊர்ல பழையாறுங்கிற ஊர்ல தோண்டி எல்லாரும் போல தோண்டிய ஒரு ஒரு குளம் அது வணிகர் மரபல தோண்டி அவர் வணிகர்ல இருந்த ஏனைய வணிகர் என்ன செய்வாரோ அது போல அந்த வாணியம் செய்கிறார் இது வரைக்கும் எல்லாம் உலகியலோடு ஒட்டியது ஆனா இவருக்கென்று தனித்து வகுத்து கொண்டது என்ன அதுதான் இப்ப சொல்லப்போறது சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்று எல்லாரு அவர் ஒவ்வொரு நாளும் மனதில் இடைவிடாமல் சிந்தனை செய்வாராம் அது எது பெருமானுடைய திருவடி தவிர வேறு எது இருக்காது மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் என்றுதான் சொன்னார் ஆகவே மலைமிசை ஏகினான் மானடியை தினமும் விடாமல் நினைப்பது அது அவருக்கு முக்கியமான ஒன்று அந்தி வன்னர் அமுது ஆடிய அவர்க்கு அமுது செய்வித்து இரண்டாவது என்னன்னு நல்ல சிவனுடைய உணவு இருந்தனும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அவர் அழைத்துக் கொண்டு போய் கொண்டு வந்து மணி புகுந்து குலாபபாதம் விளக்கிய மண்டு காதல் ஆதனத்திலே வைத்தரிச்சனை செய்தவின் உண்டினாலும் விதத்திலாறு சுவைத்திரத்தின் உப்பிலா அண்டநாயகர் தொண்டடிச்சியல் அமுது செய்ய அழித்துள்ளார் என்று அருமையா அரிசை உங்கள்லாம் படைப்பாராம் சரி அமுது செய்விப்பார் அப்புறம் அவர்கள் வந்து விடைபெற்று செல்லுகின்ற பொழுது என்ன செய்வார் கோவனம் கருத்தறிந்து உதவி ரொம்ப அருமை ஞானியர்கள் கந்தை உடுத்துவதும் உண்டு பெரும் இப்ப திருக்கோவனம் கீழுடை கோவனம் இந்த இடுப்பை சுத்தி ஆனா வந்து அந்த கோவனமாக இருக்கிறது இருக்கே அதுதான் அந்த கீழ் உடை கோவனம்ங்கிறது இதுல எது அணிகின்ற மரபு இருக்குதோ அதுக்கு ஏற்ப அவளை கருத்தெறிந்து கொடுப்பானா இந்த கந்தைங்கிறது எனக்கு கந்தையானாலும் கசி இந்த கந்தை வேற இங்க சொல்ற கந்தை வேற மர தரக்கூடாது நாம சொல்ற கந்தையானாலும் கசி என்ன பொருள்னு கேட்டா ஏதோ பறமை ஏழை வேஸ்ட் இருக்குது ஏதோ இருக்குது ஏதோ அந்த அதுலருந்து ஊசி நொழுத்து அப்பாம்பாவும் வச்சு அதை வைத்து கொண்டு ஆனால் அப்படி இருந்தாலும் கூடப்பா பரவாயில்ல ஏழையா இருந்து சின்ன சாதாரண பத்தாவது உழச்சி கட்டுப்பாங்க மற்ற தைத்தும் இருக்கிற துணி அடியவர்களுக்கு கந்தை என்பது கேட்டீங்கன்னா இப்ப நாவுக்கரசர் கந்தை அணிந்திருந்தால் அந்த கந்தை கிழிஞ்சு தச்சு கட்டிகளைய